வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சீனாவின் சிச்வான் மாகாணத்தில் பத்து நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பாக டாடு என்ற ஆற்றில் கட்டப்பட்ட அணைக்கட்டு உடைந்ததில் ஒரு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாபி ஜின்டல் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எரிக் குபசாந்த இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டேவிட் மில்லர் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆண்டு பேரரசர் அலெக்சாண்டர் மேக்கடோனியா மன்னர் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு லூயிஸ் டி கமோஸ்